அனந்தனந்திருஷமூர அஹமஸ் சம கச்சிந்திரிவாஹமந்தலட்சணம் மயோம்ன அஹம் நம்ம நிரம்சான்னிய ய விநான்மே छेदाश्चिन्नभसो மம சத்தியம்ப மு கல்யம்ிர் கச்சிந்த कदाचिन्नावकल्पेत सत्वं ி பா சேன்ச ரித்துமயோனேந்திரோ நனோ நீ மம்தபரிர ஏழாவது ஸ்லோகத்துல அகம் அத்வைதம் பிரம்ம அஸ்மி என்பதை நிரூபணம் செய்தார் எட்டாவது ஸ்லோகத்தில் அதை மேலும் விளக்குகிறார் நான் உடல் நான் இந்திரியங்களும் அன்று நான் பிராணனும் அன்று நான் மனமும் நான் புத்தியும் அன்று உடலாகவும் இந்திரியங்களாகவும் பிராணனாகவும் மனசாகவும் புத்தியாகவும் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறோம் நான் கருப்பாக இருக்கிறேன் அழகாக இருக்கிறேன் அழகில்லாதவனாக இருக்கிறேன் என்று உடலோடு நம்மை சேர்த்துக் எனக்கு கண் சரியாகத் தெரியவில்லை காது கேட்கவில்லை நான் குருடனாக இருக்கிறேன் நான் செவிடனாக இருக்கிறேன் நான் ஊமையாக இருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ளுகிறோம் என் நான் பசியோடு இருக்கிறேன் நான் தாகத்தோடு இருக்கிறேன் என்று பிராணனோடு எழைத்துக் என் மனதில் கவலைகள் இருக்கின்றன ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன நான் கவலையுற்றவனாக இருக்கின்றேன் நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் என்று மனதோடு இணைத்துக் கொள்ளுகிறோம் எனக்கு இவைகளெல்லாம் விளங்குகின்றன இவைகளெல்லாம் விளங்கவில்லை நான் அறிவாளியாக இருக்கிறேன் நான் அறிவற்றவனாக இருக்கிறேன் என்று புத்தியோடு நம்மை இணைத்துக் உடலோடும் இந்திரியங்களோடும் பிராணனோடும் மனதோடும் புத்தியோடும் இப்படி எழுத்துக்கொண்டு அதுதான் நாம் என்று நினைத்து கொண்டு அதில் இருக்கின்ற தர்மங்களை நம்மீது ஏற்றி நாம் சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கின்றோம் வேதாந்தம் கூறுகிறது இவைகளெல்லாம் ஆத்மா அல்ல உண்மையில் நீ இவைகள் அல்லவே அல்ல அவைகளோடு நீ சேர்ந்திருக்கும் அவைகள் நீ அல்ல அவைகள் இல்லாத காலத்தும் நீ இருக்கிறார் எனவே நீ அவைகளோடு உன்னை இணைத்துக்கொண்டு நான் சுகி துக்கி என்று சொல்லி வருத்தப்படாதே கவலைப்படாதே நான் இறந்துவிடுவேன் என்று பயப்படாதே உனக்கு பிறப்பே இல்லை உடலுக்குத்தான் பிறப்பும் இறப்பும் இருக்கிறது இந்திரியங்களுக்குத்தான் தேய்வும் வளர்ச்சியும் இருக்கிறது ஆகவே இவைகளை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி நம்மை நாம் யார் என்று தெளிவாகவே சொல்லிக் கொடுக்கிறது இவைகளோடு உன்னை இணைத்துக்கொண்டால் நீ துவைதத்தில்தான் இருப்பாய் துவைதத்திற்கு முக்கியத்துவம் தந்துவிடுவாய் துவதத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து நீ துன்பத்திலிருந்து மீள முடியாது எனவே துவைதத்தை ஒரு மாயத்தோற்றம் என்று நன்றாக புரிந்து கொள்வதை தவிர துவைதத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேறு வழியே இல்லை துவைதத்தில் இருந்து கொண்டிருப்பதற்கிடையில் துவைதத்தை ஒரு மாயத்தோற்றம் என்பதை புரிந்து கொள்ளதான் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று வேதாந்தம் உபதேசம் பண்ணுகிறது அத்வைத தத்துவஸ்வரூபமாக நீ இருக்கிறாய் உனக்கு இரண்டாவதாக இருக்கின்ற பொருள்கள் அனைத்துமே மாயத்தோற்றம் உன் புத்தியிலிருந்து நீ காண்கின்ற வெகு தூரம் உள்ள பொருள்கள் வரை இனிமேலும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்குமானால் அந்த பொருள்களாயினும் சரி எவைகளாயினும் சரி அவைகள் மாயத்தோற்றம் என்பதில் எல்லமும் சந்தேகம் இல்லை எனவே அவைகள் என்னுடையது என்ற எண்ணத்தால் தழுவப்படுவதாலும் இது என்ற புத்தியினால் அறியப்படுவதாலும் அவைகள் நான் அல்ல அகம் ந தேக அகம் ந இந்திரியாணி அகம் ந பிராணக அகம் ந மனஹா அகம் ந தீஹி அப்படிங்கிற ஒரு எண்ணம் புத்தியில் இருக்கு இதுதான் வேதாந்தத்தினுடைய சிறப்பு சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைக்கிறது சொல்லாமல் நினைக்கிறதுக்கு எப்படி வேணாலும் அர்த்தம் சொல்லலாம் நிறைய அதுக்கு விளக்கம் சொல்ல முடியும் யாரும் அதாவது அதை நேரடியாக சொல்லல ஆனா அதை சொல்லிட்டார் பிரம்மன் இதுதான் நேரடியாக சொல்ல சொல்லிட முடியாது ஆனா மற்றத விளக்குறதன் மூலம் சொல்லிட்டார் மற்றவைகளை விளக்குவதன் மூலம் சொல்லப்பட்டு பரம்பொருளை நேரடியாக சொல்லால் சொல்லிவிட்டால் அதை சொற்களுக்கு எட்டிவிடும் வாக்கு எட்டி ஆனால் வாக்குக்கு எட்டாத பொருளை விளக்குகின்றதுதான் வேதங்கள் அது வாக்கு ரூபமாக இருக்கிறது வேதங்களோ வாக்கு ரூபமாக இருக்கிறது வாக்குக்கு எட்டாதது என்று வாக்கு சொல்லுகிறது அப்படிப்பட்ட வாக்குனால் வாக்குக்கு எட்டாது என்ற கருத்தை புரிந்து கொள்ளுகிறோம் இதுதான் சொல்லாமல் சொல்லுவது என்று பொருள் புரியுறதுல்ல வாக்கு எட்டது என்று சொல்லுகிறது எது வேதங்கள் திரமத்துவம் வித்தி நேதம் உபாசத்தே என்கிறது கேனோபனிஷன் எது வாக்கினால் அறிந்து கொள்ள முடியாதோ வாக்கை எது ஒளிர்விக்கிறதோ அதுவே பிரம்மம் என்று தெரிந்து கொள் அதுவே நீ என்று வழிபடுகின்ற உபாசத்தே நீ உபாசிக்கப்படுவதாக இருக்கிற இரண்டாவது பொருள் அல்ல அது அது உன் சொரூபம் என்கிறது கேனோபனிஷம் ஆகவே நான் மனமல்ல நான் புத்தி அல்ல நான் இந்திரியங்கள் அல்ல நான் தேகம் அல்லங்கிற எண்ணம் எதுல இருக்குதா இல்லையா அந்த அறிவினால நெகட்டவ் ஆகுறது அப்ப என்ன ஆகுறது மனசுல பாரம் குறையுதா இல்லையா சரியா புண்ணியத்தோட பக்குவத்தோட கேட்டா கண்டிப்பா பாரம் குறைஞ்சு போயிடு அந்த அறிவு ஸ்ரத்தையோட கேட்டால் அந்த அறிவு சொந்தமாயிடும் சொந்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அறிவு ஒத்து அறிவு அறிவு வந்துடுச்சுன்னு சொன்னால் அறியாம தானாக போய்த்தானே ஆகணும் ஆகினால புத்தி தான் நினைக்குது புத்தி தான் நினைக்குது ஆனால் அந்த பொருளை நினைக்க முடியுமா நினைக்க முடியாது நினைக்க முடியாத பொருளை என்ன பண்ணுகிறது நினைக்கிறது நினைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு நினைக்கிறது ஒளிர்கிறதோ அதுவே பிரம்மன் என்று தெரிந்துகொள் எது மனதால் அறிந்து கொள்ள முடியாதோ அச்சித்தியம் என்று வேதங்கள் சொல்லும் அதை சிந்திக்க முடியாது ஏனென்றால் சிந்தனையே அதனால் தான் நிகழ்கிறது என்று சிந்திக்க வேண்டும் அதன் மூலம் அந்த சிந்தனையை தவிர அந்த சிந்தனையும் விவகாரத்துக்காகத்தான் விவகார துக்கங்கள் நம் உள்ளத்தை பாதிக்கின்ற காரணத்தால் தான் அந்த சிந்தனை எனக்கு அந்த சிந்தனையும் தேவையில்லை என்று சிந்திக்கிறோம் ஒரு பிரிக்யூலியர் சிஸ்டம் ரொம்ப எல்லாரும் இதை வந்து உணர்ந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் இது அதுக்குத்தான் இந்த சம்பிரதாயத்தை ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தினாங்க சமயக் பிரதானம் அதான் சம்பிரதாயம் நன்றாக எடுத்து வழங்குவது அப்படின்னு அர்த்தம் நன்றாக சொல்லி கொடுப்பது நன்றாக எடுத்து வழங்குறது அதுக்கு ஒரு சிஸ்டம் அதுதான் ட்ரெடிஷன் சொல்றோம் சம்பிரதாயம் அந்த கிரமத்துல புரிஞ்சுட்டா இப்ப பாருங்க புரிஞ்சிருக்கணும் ஏன்னா நான் சம்பிரதாயமா சொல்றேன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன் சம்பிரதாயமா சந்தேகம் இல்லை எனக்கு சொல்லி கொடுத்தவர் சம்பிரதாயமா தான் சொல்லி கொடுத்துருக்கிறார் அதை நானும் சம்பிரதாயம் அவர் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தா அது என்னோடது எதா விசேஷம் இருந்தால் அது அவருக்கு செஞ்சது ஆகினால மமதா பரிரப்துவாது மமதா பரிரப்துவாது யம்ேக அனம்ீதான் ஆசில என்னன்ன அஹம் சச்சிதானந்தலக்ஷம் அதுவெய் அஸ் அப்ப எங்கிட்ட தேகம் மனசு புத்தி எல்லாம் இருந்தாலும் கூட நீர் இந்த உலகம் சந்ததமும் எமக்கு தோன்றங்கிற தாய்மானவர் இந்திரஜாலம் கனவு காணல் நீர் என இவ்வுலகம் மக்கு சதமும் தோன்ற அருள் கொடுத்தது யாரு குருநாதனா அப்படி உபதேசம் பண்ணாராம் அவரை வாழின்ற அவருடைய அவர் வாழ்க்கை அவர் அவர் கொடுத்த கருத்து வாழ்க்கும் நிறைய கருத்துகள் இருக்கு வருது மனசுக்கு போற முடியாது அப்புறம் இதா நான் வந்து இதெல்லாம் இல்லைன்னு சொல்றோம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மை அதை வைத்துக் கொண்டுதானே இவ்வளவு சண்டை போடுறோம் இவ்வளவு பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கோம் ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது எல்லாரும் ஒண்ணுதான் ஒண்ணுதான் எல்லாரும் ஒண்ணுதான் ஆனா இந்த உபாதிதான் வேற வேறையா இருக்கு உபாதியில தான் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கோம் உபஹிதமான சைத்தன்யத்துல ஒரு குற்றமும் கிடையாதுப்பா இதை புரிஞ்சுக்கிட்டேனா மோக்ஷம் இங்கேயே மோக்ஷம் அதனால கிருஷ்ணர் சொல்லுவார் கீதையில இந்த தத்துவத்தை புரிஞ்சுகிட்ட ஞானி என்ன பண்றான்னா எல்லா செயல்களையும் செய்து கொண்டே என்ன சொல்றான்னா நான் ஒண்ணுமே செய்யறது இல்லேன்னு கருதிக்கிறான் தர்மமா செய்யறான் அக்கிரமம் பண்றதில்லை ஏன்னா இந்த கருத்தை புரிஞ்சுக்கணும்னாலே தர்ம வாழ்க்கை வாழ்ந்தா தான் புரியும் தர்மமாக செயல்படுறான் என்ன சொல்றேன் செயல்படுது மைண்ட் எதை திங்க் பண்ணணுமோ அதை தர்மமா அதை திங்க் பண்ணுது புத்தி என்ன அதெல்லாம் அத வேலையை செய்கிறது ஆனா நான் ஒண்ணும் பண்றது இல்ல ஆனா என்ன பண்றான்னா எந்திரிக்கிறான் குளிக்கிறான் ஜபம் பண்றான் தியானம் பண்றான் ஜிகரன் பிரலபன் விசன்ணன் உன்மிஷன்மிஷன்னீந்திர வாரயன் தி மகாபாஹோகிணு வஜத்தை இன் ஷ்லோக்கா இதுக்கு பிரமாணம் மூணு குணங்களால் ஆனது இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸும் மூணு குணங்களால் ஆனது இதுவும் சகுணம் இதுவும் சகுணம் ஆனா இந்த நானும் குணங்களுக்கு வேறாக இருக்கக்கூடிய நான் நிற்குணரூபம் சகுண சகுணங்களுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய நிற்குணரூபம் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸ் உடலும் மனமும் இவைகளெல்லாம் குணங்கள் அவைகளும் குணங்கள் இனம் இனத்தோடு சேருவது போன்று குணங்கள் குணத்தோடு சேர்கின்றன நான் எதையும் செய்வதில்லை இன்னொரு ஸ்லோகம் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அதாவது கர்த்தமும் இல்லை ஆத்மாவுக்கு கர் செய்கிறேங்கிறதும் கிடையாது ஆத்மாவுக்கு செயலும் கிடையாது செய்கிறேன் என்பதும் இல்லை செயலும் இல்லை செயலின் பலனை அனுபவித்தல் என்பதும் இல்லை அப்படியானால் இது ஏன் எப்படி இயங்குகிறதுனா சுவபாவஸ்து சங்கராச்சாரியர் மாயாங்கிறார் மாயையா பிரவர்த்ததே சுவாவஸ்து பிரவர்த்ததே இதெல்லாம் அஞ்சாவது அத்தியாயத்தில் இருக்கு பதிமூணாவது ஸ்லோகம் அஞ்சாவது அத்தியாயம் பதிமூணு சர்வ கர்மாணி மனசா சந்ய தேகிவருக்காய் வீற்றிருக்கிறான் அதனால நிறைய பிரமாணம் இருக்கு கீதையில இருக்கு சாஸ்திரங்கள்ல இருக்கு அதத்தான் இவர் வந்து லாஜிக்கலா சொல்ற மமதா பரிர்தத்வாது இடம் தியஹா என்னுடையது என்கின்ற எண்ணமா எண்ணத்தால் தழுவப்படுவதால் அர்த்த எனக்கு விஷயமாகுது இதுன்னு விஷயமாகிறது ஆகினால அது நான் இல்லை அவ்வளவுதான் எனக்கு விஷயமாகிறது இதுன்னு விஷயமாகிறது ஆகையினால அது நான் இல்லை அப்படி சொல்லியாச்சு அதையே மேலும் விளக்குகிறார் ஸ்லோகத்தை படிக்கலாம் ேயம் நாச்சரிம பரிச்சேத பரிவாத் ேய அஹம் நாஹம் கதாச்சன எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுது ஆறாவது ஸ்லோகத்துல ஆபா ரூபா ரூபேனா திடீர்னு ஆறாவது ஸ்லோகத்துல ஆபா ரூபா அந்த ஆங்கிறது தப்பு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு சம்பந்தம்னா என்ன சங்கத்தி இருக்கு என்ன சங்கத்தின் உடம்புனா இல்லை இந்திரியம் இல்லை பிராணம் இல்லை மனசு இல்லை புத்தி இல்லைன்னு சொல்லிட்டாரு கேட்கறான் பூர்வ பக்ஷா என்ன ஒருத்தன் கேக்குறான் சரி இது அகங்காரத்துக்கு வச்சுப்போமே நான் செய்கிறேன் நான் வருகிறேன் நான் போகிறேன் இருக்கே அதை நீங்க எப்படி மறுக்க முடியும் அதுதானே நான் தானே செய்கிறேன் அப்ப கர்த்தம் கர்மா எல்லாம் வந்து நீங்க சொல்லித்தானே ஆகணும் அதனால அதை மறுக்க முடியாத சரி புத்தி இல்ல நான் அகங்காரமாக இருக்கிறேன் அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது நான் சிந்திக்கிறேன் நான் உறுதி செய்கிறேன் சிந்திக்கும் பொழுது மனது உறுதி செய்யும் பொழுது புத்தி அதாவது மன உள்ளமானது உள்ளமானது சிந்திக்கும் பொழுதுக்கும் பொழுது மனம் என்றும் அதை உறுதி செய்யும் பொழுது என்றும் சொல்லுகிறார்கள் இதுக்குள்ள இன்னும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு இருந்தாலும் இந்த அளவுல புரிஞ்சுங்க சிந்திக்கும் பொழுது அதை வந்து சிந்திக்கும் பொழுது மனது உறுதி செய்யும் பொழுது புத்தி உறுதியான எண்ணம் புத்தி என்று அழைக்கப்படும் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கும்போது மனமா உள்ளமானது மனம் என்று அழைக்கப்படும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா ஞான சக்தி புத்தியைச் சேர்ந்தது இச்சா சக்தி மனதை சேர்ந்தது அப்படி சொன்னா புரியும் அதாவது அறிந்து கொள்கிற ஆற்றல் புத்தியுடையது ஆசைப்படுகின்ற ஆற்றல் மனதுடையது இதெல்லாம் ஒரு விற்பி ஒரு தாட்டுக்கு தான் இந்த மாதிரி பேருது உறுதியான தாட்டுக்கு புத்தின்னு பேர் இப்படியா அப்படியான்னு யோசிச்சுட்டு இருக்கிற போது அந்த மனசுன்னு ஆனா நான் நினைக்கிறேன் நான் உறுதி செய்கிறேன் அப்படின்னு சொல்றேன் நானு புத்தியா புத்தி தான் ஜடமாச்சாரத்தை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நல்ல நியாயமான கேள்விதானே அப்படின்னு சொன்னா அதுக்கு அவர் ஒரு வழி பண்ண அகங்காரமும் இல்லு ப்ரூப் பண்ண போறார் இந்த அகங்காரம் நான் இல்லேன்னு ப்ரூஃப் பண்றதுக்காக ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நாலு ஸ்லோகத்தை அவர் யூஸ் பண்ற அகங்காரம் ஆத்மா அல்ல அகங்காரம் ஆத்மா அல்ல அகங்காரம் நான் இல்ல தமிழ் அகங்காரம்னா ஆணவங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்றோம் அவன் ரொம்ப அகங்காரி அவன் சரியான அகங்காரம் பிடிச்ச ஆளு ஆங்காரம் பிடிச்ச ஆளு கோயம்புத்தூர் பாஷா சொன்ன அது ஒரு ஆங்காரம் பிடிச்ச ஆளுப்பா அப்படிம்பாங்க அது ஆங்காரம் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம்னார் பத்ரகிரியார் ஆங்காரம் உள்ளடக்கி உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி அதெல்லாம் பார்ப்போம் தூங்காமல் தூங்கினா என்னன்னா ஆரம்பிச்சா போயிடும் முடிவு இருக்காது விட்டுடுவோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஆணவம் அர்த்தம் இல்லை நான் நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட அகங்காரம் தான் என்ன அகங்காரம்னா அஹம் கரோமிவான் அஹங்காரி கெட்டது செஞ்சாலும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் அஹங்காரம் அவ்வளவுதான் அதுக்கு லட்சணம் அஹம் கர்த்தா அஸ்மி நான் செய்கிறேன் நான் உபன்யாசம் பண்ணுகிறேன் அகங்காரம் இருக்கா இல்லையா அகங்காரம் இல்லைன்னா பேசவே முடியாது அகங்காரம் இல்லைன்னா திங்க் பண்ண முடியாது நல்ல விஷயத்தை சிந்திக்கிறதுக்கும் அகங்காரம் வேணும் அகங்காரம் இல்லாமல் விவகாரம் பண்ண முடியாது ஆக ஜீவன் முக்தனுக்கும் அகங்காரம் இருக்கணும் அகங்காரம் என்ன அந்த அகங்காரம் வந்து அவனுக்கு புரியும் இந்த அகங்காரம் வந்து விவகாரத்துக்காக அவனுக்கு அகங்காரம் வந்து ஒரு அழகான கருவி அவன் ஹேண்டில் பண்ண முடியும் அவனே அதுவாக மாறிட மாட்டான் அவனே அதுவாக மாறிட மாட்டான் இந்த அகங்காரங்கிறது என்னங்கிற கொஞ்சம் நான் விளக்கிடுறேன் அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடும் சுத்த சைத்தன்யம் நம்பர் என்னன்னு கேட்காதீங்க உணர்வு உணர்வு பேர் உணர்வு நம்பர் ஒன் அப்புறம் வந்து அந்த மீடியா அந்த அந்த உள்ளம் நம்பர் டூ இந்த பேர் உணர்வு என்று சொல்லப்படுகின்ற சுத்த சைத்தன்யம் ஜமாக இருக்கக்கூடிய அந்தத்தில் சுத்த அதாவது தூய்மையான மலினசத்துவத்தில் சுத்த சத்துவம் ராத்திரி கேள்வி அந்த அடிப்படையில் அந்த மனித மலின சத்துவத்தில் தூய்மையா இருக்கிறதுனால அந்த மனசு அந்த கொஞ்சம் சத்துவ பிரதானமாக இருக்கிறதுனால அதுல சுத்த சைதன்யம் ரிஃப்ளெக்ட் ஆகுது ரிஃப்ளெக்ட் அந்த சேர்த்துக்கணும் அப்ப அகங்காரம் சொன்னா மூணு இருக்கு உணர்வு பிளஸ் அந்தபிம்பம் புரியுதா ரொம்ப நல்லா புரியுது எனக்கு உள்ளம் பிளஸ் is is equal to ahankara. The mein, there is no transaction. நடக்கணும்ாரம் நடக்கும் சமஸ்கிருதத்துல சொல்ல chaitanyam plus antahkaranam plus chidabhasaha is equal to ahamkara consciousness plus mind plus reflection is equal to ahamkara ego ego consciousness plus mind plus reflection is equal to கவனமா நீங்கள அகங்காரத்தோடான் பேசிக்கிட்டு இருக்கேன் அகங்காரம் ஆனா இந்த அகங்காரம் பணிவான அகங்காரம் பணிவான அகங்காரம் நீங்களும் பணிவான வச்சு போ பணிவான அகங்காரத்தோட நான் வந்து குருவை நினைச்சுட்டே பேசிட்டு இருக்கேன் உட்கார்ந்து அகங்காரத்தோட நான் சொற்பணி ஆற்றுகிறேன் நீங்களும் பணிவான அகங்காரத்தோட சொற்பொழிவை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அகங்காரம் வேணுமா வேண்டாமா வேதாந்தம் படிக்கிறதுக்கு கண்டிப்பா வேணும் எந்த விவகாரத்துக்கும் அகங்காரம் வேணும் உங்களுக்கு தெரியும் வேதாந்தம் படிக்க படிக்க என்ன புரிஞ்சுக்கிறோம் என்னன்னா சைத்தன்யம் ஏவ பாரமார்த்திகம் பாரமார்த்திகம் அந்த மா அத வந்து அவர் உறக்கத்தை வச்சுட்டு விளக்குறார் அகங்காரம் இருக்கிற போதுதான் துக்கம் தூக்கத்துல அகங்காரம் இல்ல தூக்கத்துல அகங்காரம் இல்லைன்னாலும் அகம் இருக்கு அதனால அகங்காரம் நான் இல்லை அப்படின்னு புரிய வைக்க போறார் இப்ப நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதுன்னா ஸ்லோகத்தை புரிய வைக்கிறது எனக்கு சுலபம் ஸ்லோகம் படிச்சிட்டோம்ல சரி இப்ப என்ன சொல்லுகிறார் இது உண்மையிலே சச்சிதாரந்தத்துக்கு வேற வேர்டு ரொம்ப அழகாக அணுவர்த்தா அணுவர்த்தே அஹம் சர்வம் அணுவர்த்தே என்ன சொன்னேஜ் அணுவர்த்த எல்லாத்திலையும் ஊடுருவி இருக்கிறேன் என்ன வடிவத்தில இருப்பு வடிவத்திலே இருப்பு வடிவமாக அனைத்திலும் நான் ஊடுருவி இருக்கிறேன் அணுவிற்குள் அணுவாக மகத்துக்குள் மகத்தாக நான் ஊடுருவி இருக்கிறேன் உண்மையிலே விசாரிச்சு பார்த்தா அணுவாவது மகத்தாவது இருக்கிறது ஒண்ணுதான் ஆனா படம்பொருள் அணுவுக்கு அணுவாக இருக்கிறார் பெருசெல்லாம் பெரிசாக இருக்கிறார் ஓஹோ எதுக்கு என்ன அர்த்தம் உண்மையிலே அணுவும் கிடையாது மகத்தும் கிடையாது அணு மகத்துங்கிற ரெண்டு படங்களும் அவர் மீது கற்பிக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் இப்போ இந்த மைக்கு பெருசா இருக்கு இது மகத்து மகத்துவ துவனி யந்திரம் இந்த மைக்கு பரிசா இருக்கு இந்த மைக்கு சின்னதா உங்களுக்கு தெரியும் சைத்தன்ய சர்வ சத்து சர்வியாபகம் அப்ப இதுல இருக்கா இல்லையா சத்து இதுல இருக்கா இல்லையா அதுல இது இருக்கா இதுல அது இருக்கா சத்துலதான் இது இருக்கே தவிர சத்து இருக்கு சொல்லப்படாது இது சத்து சொல்ல குட்டி மைக்கும் குண்டு மைக்கு இருக்கு குட்டி குண்டு அப்போ பெருசா இருக்கட்டும் சின்னதாக இருக்கட்டும் அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ரிலேட்டிவ் வேர்ட்ஸை ஹேண்டில் பண்றதுனால அப்சல்யூட் திங்க புரிய வைக்கிறதுனா வேதாந்தம் இந்த ரிலேட்டிவ் வேர்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்றது அதாவது கிருஷ்ண சொல்லுவார் வீட்டில் வரும் அது வந்து வியாபகாரிக்க சத்துமல்ல அது வியாபகாரிக்க அசத்துவல்ல அப்படின்னா பாரமார்த்திக சத்துன்னு அர்த்தம் இப்படி எல்லாம் ரிலேட்டிவ் வேர்ட்ஸ வந்து என்ன சொல்றது சொல்றதுனால என்ன சொல்ல முடியாது அதனால என்ன சொல்றது இப்படியும் புரிஞ்சு போயிடும் அது இவர் சொல்லுவார் கேளு புருஷத்துல குரு சொல்லி கொடுப்பார் அப்பா அது தெரிந்ததை காட்டிலும் வேறானது அது தெரியாததை காட்டிலும் வேறானது புரிஞ்சுதா பாருங்க அந்ந தேவ தத் தெரிந்ததை காட்டிலும் வேறானது தெரியாததை காட்டிலும் வேறானது என்று எங்கள் முன்னோர்கள் சொல்லி நாங்கள் அதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்ன புரியும் நமக்கு அவன் சிஷியம் அதுக்கு மேல புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்ட உடனே நான் தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை தான் உடனே குரு ஆகா உன்னை போன்ற சிஷியன் இல்லை தெரிந்து கொண்டு வித்தாயினர் புரிஞ்சுக்க இதுதான் உபதேஷத்து தெரிந்ததை காட்டிலும் வேறானது தெரியாததை காட்டிலும் வேறானது எங்கள் முன்னோர்கள் சொன்னவுடன் நாங்கள் அந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டு விட்டோம் கொள்ளவில்லை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை சப்ஜெக்ட் ரொம்ப அதிகமா வளர்ந்துடும் சுருக்கமா சொல்லிடுறேன் தெரிந்ததையும் தெரியாததையும் அன்னைக்கே சொன்ன இது இக்னரன்ஸ் நாலெட் ரெண்டும் ஒளிர்விப்பது எதுவோ அது தெரிந்தாட்டிலும் தெரியாததை காட்டிலும் வேறானது அறிவையும் ஒளிர்விப்பது எதுவோ அது யாண்டும் அறிவுப்பொருளாக இருக்கிறது அறியாமையையும் அறிவையும் அறிவது எதுவோ அது யாண்டும் அறிவுப்பொருளாகவே இருக்கிறது புரியவில் அதனால அவன் என்ன சொன்னான்னா நான் அறிய விரும்பவில் அறியவில்லைன்னா ஏன்னா அது அறியப்படு பொருள் அல்ல ஆகவே நான் அறியவில்லை அப்படின்னா நீ அறியவில்லைன்னு தப்பா திரும்பவும் பாடம் போகும் சதுனாவுக்கு ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட கூடாதுன்னு சொல்லி பழைய ஆரம்பிச்சுட்டாருமா என்ன பண்றது ஏற்கனவே சொன்னது புரிஞ்சு போயிடுச்சு இன்னும் திரும்பவும் இந்த கஷ்டத்தை ஒருவரம் கஷ்டப்பட்டு புரிஞ்சுட்டு விட்டோம் திரும்பவும் எனக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னா திரும்பவும் பாட ஆரம்பிச்சுட்டு போறாரு பாவம் சிரமப்படுறாரு பாவன் வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இவனுக்கு கருணை அதனால என்ன நானே அதுவாக இருப்பதால் அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்னை நானே அறியப்படும் பொருளாக அறிய முடியாது நம் கண்ணை நாமே எப்படி பார்க்க முடியாதோ அது போன்ற என்னை நானே அறிந்து கொள்ள முடியாது என் கண்ணை கண்ணாடியில் பார்க்கணும்னு சொல்லக்கூடாது கண்ணாடியில் பிரதிபிம்பத்தை தான் பார்க்க முடியும் நம்ம கண்ணையும் நாம பார்க்க முடியாது ரொம்ப புத்திசாலி நினைச்சு இல்லையா என் கண்ணு பார்க்க முடியுமே கண்ணாடியில பார்த்தா தெரிஞ்சுக்கணும் என்ன கண்ணாடியில் உன் கண்ணை நிஜமா உன் கண்ணினுடைய பிரதிபிம்பத்தை தான் கண்ணாடியில் பார்க்கிறதே உன் கண்ணையை நீ பார்க்க முடியாது அதனால கைவந்த நவனிடம் சொல்லியது அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ இல்லை அறிபொருள் ஆகும் அனுபவித்தால சர்வான்விதா அனைத்து பொருள்களிலும் நான் இப்ப எடுக்கின்ற சப்ஜெக்ட் இப்படி போச்சுங்கிறது ஞாபகம் இருக்கா பெரியதிலும் நான் இருக்கிறேன்னு சொன்னேன் அப்ப பெருசு சிறிசுங்கிற உண்மையில இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் வெளியில போயிட்டேன் கொஞ்சம் வெளியில போயிட்டேன் ஆனாலும் விஷயம் பிரயோஜனமான விஷயம்தான் ஆகையினால இப்ப என்ன சொல்றேன் சர்வான் விதா அணுவுக்குள் அணுவாகவும் பெரிய பொருளுக்குள் பெரிய பொருளாகவும் பெரிய பொருள் பெரிய பொருள் பெரிய பொருள் சிறிய பொருளும் அவன் தான் அணுவுள் அவன் அண்டதுமவன் பாறாங்கல்ல அணு அணுமன் அண்டம் என்ன அர்த்தம் அணுவர்த்தே எல்லாத்திலயும் இருக்கேன் நான் சத்ரூபேண சத்ரூபமாக அனைத்திலும் நான் இருக்கிறேன் அது மாத்திரம் இல்ல சாட்சி சித்ரூபேண அனைத்திலும் நான் இருக்கிறேன் சாட்சி லட்சணம் டைரக்டா பார்க்கறதுக்கு பேரு சாட்சின்னு பேருனஸ் சாட்சி சொல்ற சா எட்டு தமிழ்நாட்டில் இலக்குமி சரி பரவாயில்ல தமிழ் தமிழ் இலக்கணம் வரபோது அதனால் அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை காரத்துக்கு முன்னாடி உயிரெழுத்து வரணும் ஒரு ரூல் இருக்கு அதனால இலக்குமி இருக்கட்டும் கிராமர் பாயிண்ட் சாட்சாத் ஈக்ஷதே அதனால சித்ரூபேன முதல்ல சத்ரூப்பேன அனைத்திலும் இருக்கிறேன் சித்ரூப்பேன சாட்சியஸ்மி அது மாத்திரம் இல்லை அகம் அன்பான் சிறந்தவன் பிரேயான் கம்பேரிட்டிவ் டிகிரி இது கம்பேரிட்டிவ் டிகிரி பிரேயான் கம்பேரிட்டிவ் டிகிரி பிரேஷ்டங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி அதெல்லாம் வேண்டாம் இது என்ன புரிஞ்சுக்கணும் பிரேய பிரேயான் அது மாதிரி இங்கே வந்து பிரேயான்னு சொன்ன ஆனந்த ஸ்வரூபம்னு அர்த்தம் முடிவு தான் ரொம்ப விளக்கமாக தான் பேசணும் அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா கதாச்சித்து ந அகம் ந அப்ரியா ஒருபோதும் எனக்கு என்னை பிடிக்காமல் இருப்பது என்பது இல்லை நான் ஆனந்த ஸ்வரூபம் அதனால அவர் என்ன சொல்றார் ஆத்மா பரம பிரேம ஆஸ்பதான்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்தில் பரம பிரேம ஆஸ்பதா ரொம்ப ரொம்ப என் ரொம்ப பிரியம் அதனால்தான் மைத்ரேய்கிட்ட சொல்கிறார் யாஜ்ஞர் அம்மா நீ நான் நீ இவ்வளவு நாள் கணவனாகவும் மனைவியாகவும் வாழ்ந்திருக்கோம் ஒரு விஷயம் சொல்கிறேன் பெரிய சீக்கிரட்டு நீ ரொம்ப ரொம்ப பக்தியோடு கேட்கறதுனால ஒன்று சொல்லி கொடுக்குறேன் நான் உன்னை நேசித்தேன் நீ என்ன நேசிச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையில் அப்படி இல்லை அப்படி நினச்சிக்கிட்டுருக்கோம் உண்மையில் அப்படி இல்லைம்மா குழந்தாய் சிஷ்யே சந்தோஷமா இருக்குங்கிறதுக்காகத்தான் நான் உன்ன நேசித்தேன் உனக்கு என்னால் மகிழ்ச்சி இருக்குங்கிறதுனால தான் நீ என்ன நேசிச்ச ஆகையினால நமக்காகத்தான் நாம் மற்றவை நேசிக்கிறோமே தவிர அதுக்காக அதை நேசிக்கிறதுங்கிறது உலகத்தில் இல்லவே இல்லைம்மா அதெல்லாம் சும்மா மேற்போக்காக பேசுகிற பேச்சு புரிஞ்சுக்கோ ஒருதன் சொன்னா புரிய வேண்டி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி இது தன் பொருடே மனிதன் எல்லாவற்றிலும் அன்பு செலுத்துகிறான் இது உபனிஷத்தினுடைய அழகான வார்டு தன் பொருடே பொருள்களிலும் மக்கள் அன்பு செலுத்துகிறான் தன் பொருட் அந்த பொருளுக்காகவோ அந்த மனிதனுக்காகவோ எவனும் அன்பு செலுத்துவதில்லை இது ரகசியங்களிலெல்லாம் மாபெரும் உயர்ந்த ரகசியம் உனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன் உண்மையில் அப்படி இல்லை எனக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன் அப்படி ஒரு எண்ணம் அது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்காதனால அப்படி தோணுது இல்லையா உண்மைதானே அப்படி அது மாத்திரம் அவர் வருஷ இது ஒரு சொன்னா புரியாதுங்கிறதுக்காக வேண்டி மனைவியை நேசிப்பது மனைவிக்காக இல்லை தனக்காகத்தான் மனைவியை நேசிக்கிறான் கணவனை நேசிப்பது கணவனுக்காக இல்லை தனக்காகத்தான் கணவனை நேசிக்கிறான் குழந்தைகளை நேசிப்பது குழந்தைகளுக்காக இல்லை தனக்காகத்தான் குழந்தைகளை நேசிக்கிறான் பணத்தை நேசிப்பது பணத்துக்காக இல்லை தனக்காகத்தான் பணத்தை நேசிக்கிறான் நண்பர்களை நேசிப்பது நண்பர்களுக்காக இல்லை தனக்காகத்தான் நண்பர்களை நேசிக்கிறான் எனவே ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு யாஜ்ஞர் மைத்திரேக்கு சொல்றார் அதனால அம்மா ஆத்மாவுக்காகத்தான் எல்லாத்தையும் நேசிக்கிறோம் நீ வந்து ஒத்துக்க முடியலன்னாலும் உண்மை இதுதான் இல்லை இல்லை அவங்களுக்காகத்தான் இருக்கேன் நீ சொல்லலாம் நீ தலையத்தலையை ஆட்டலாம் நீ என்னதான் தலையத்தலையை ஆட்டினாலும் உண்மை வந்து அதை மறுக்க முடியாது சுவாமி அவங்களுக்காக உயிரே விட்டான் அதுதான் அதை தாங்க முடியல அவனுக்கு அது துக்கமா இருந்தது அதனால உயிரை விட்டான் அவன் பேர்ல அவனுக்கு பிரியம்தான் அதை விட்டுட்டான் முன்னா இருக்கலாம் தான் உயிரை விட்டான் அப்ப அவன் பேர்ல தானே அவனுக்கு இது இருக்கு வே ஆஃப் திங்கிங் பாருங்க நம்ம ஒரு விதமா திங்க் பண்ணம் இன்னொரு விதமா திங்க் பண்றது ஆனா சாஸ்திரம் திங்க் பண்றதுனால நம்ம திங்க் பண்றது நம்மளே மாத்திக்க வேண்டியதா இருக்கு என்ன கன்குளூஷன் என்ன முடிவு என்ன என்ன எனக்கு எக்ஸ்பிரஷன் நான் அகங்காரம் ஒரு பொழுதும் அகங்காரம் அல்ல ஒரு பொழுதும் கதாச்சனம் நினச்சோம் ஒரு பொழுதும் அகம் நாகம் எப்படி நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம் நான் படிக்கிறேன் நான் சாப்பிடுறேன் நான் தூங்குகிறேன் நான் வருகிறேன் நான் குதிக்கிறேன் நான் கங்கையை பார்க்கிறேன் நான் வகுப்பை கேட்கிறேன் ஆனா அதெல்லாம் இது அகங்காரம் அகம் நாகம் அகம் நாகம் தான் அர்த்தம் வியாபகாரிக அகம் பாரமார்த்திக்க அகமாகிய நான் வியாவகாரிக்கமார்த்தரதம்ாரரகித்தம்ஸ்கிருதம் இல்லை காரம் இல்லாதது அகம் காரம் இருக்கு பார்த்த அப்சூட் ஐ காட்டல் ஐ Small Small I the I I Ipadi, <laughs> Ipadi I I Mary. No, Mary I I I I small I Idvandhi, I Vyavaharka I அப்போ அகம் நாகம் தான் என்னர்த்தம் நான் கேபிட்டல் ஐ நான் ஸ்மால் ஐ இல்லை நான் ஸ்மால் ஐ போட்டிருந்தேன்னு சொன்னா நான் பாடி மைண்டோட இன்டிமேட்டா அசோசியேட் ஆயிடுவேன் இன்டிமேட்டா அசோசியேட் ஆயிடுவேன் பரிபூர்ணமா இணைஞ்சு போயிடுவேன் ஆனால் கேபிட்டல் ஐ போட்டா என்ன த ஆணரீரா பஞ்சோஷ அத்தீத்த சன் அவஸாட்சி சச்சிதானந்தி ச ஆமாசூக் ஃடந்த பஞ்ச கோஷங்களுக்கு வேறான மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியான சச்சிதானந்தே நான் அது பேசுறேங்கிற போது நல்லா புரிஞ்சுட்டீங்க அவ்வளவுதான் ஆனா கேபிட்டலை இருக்கிற போது ஐ இருக்குமா ஸ்மால் ஐ வந்து போகும் ஸ்மால் ஐ வந்து போகும் மாலை வந்து போகும் சின்ன நான் வந்து போகும் பெரிய நான் வந்து போகிறது இல்லை சின்ன நான் வந்து போவதை கவனிப்பது பெரிய நாள் பெரிய நாள் அகம் நாகம் நான் வந்து அகம் பாரமார்த்திக அகம் வியாபக அகம் கதாச்சன வியாவகாரிக்க காலே அப்பி அதான் ரொம்ப இம்பார்ட்டன் வியாவகாரிக காலத்திலும் நான் வியாவகாரிக்க அகங்காரம் அல்ல அதான் இல்லியனாச்சே இல்லியூஷன் ஆச்சு கயிறு பாம்பாக தெரியும் பொழுதும் பாம்பு கிடையாது கயிறு அதே மாதிரி அகங்காரம் இருக்கும் பொழுதும் அகங்காரம் இருக்கும் பொழுதும் நான் அகங்காரம் அல்ல அகங்காரம் இருக்கும் பொழுதும் அகங்காரம்லான கதாச்சனம் காலத்தையே அப்பொழுதும் முக்காலத்திலும் கிடையாது ஏன் எப்படி சொல்லுகிறீர்கள் அதுக்கு ஒரு ஹேத்து சொல்றார் பரிணாம பரிச்சேதி உபப்பரவாத் இட்டு போட்டு போட்டாலே அது வந்து ஹேத்து ிக் லாஜிக் சாஸ்திரம்னு அர்த்தம் ஒன்னொண்ணுக்கும் சொல்லணும் இல்லையா அதுக்கு பரிணாமம் இருக்கு பரிணாமம் என்ன வளர்ச்சி இருக்கு தேய்வு இருக்கு பரிணாமம் ராகத்வேஷ பரிணாமம் அகங்காரத்துக்கு நான் கொஞ்சம் ராக விருப்பு வெறுப்பு இது மாதிரி பரிணாமங்கள்லாம் இருக்கு அது மாத்திரம் இந்த பாடியில தான் நான் இருக்கு என்ன பண்றேன் போறேன் அந்த பாடி தூங்குற போது நான் விவகாரம் பண்றேன்னா இந்த அகங்காரம் இந்த அகங்காரம் விவகாரம் பண்றது அந்த அந்த அகங்காரம் தூங்குறது அகங்காரத்தில் பரிச்சின்னம் இருக்கு பரிச்சேதம் இருக்கு அப்புறம் மாத்திரம் இல்ல சொல்றோம் இல்லையா தாபம்னா துக்கம் தெரியும் தாபம்னா என்ன தாபம்னா ஸ்வெட்டிங் நிறைய வேக்குது அப்படியே துக்கமா இருக்கு என்ன வெயில் வந்தா என்ன ரொம்ப வெயில் அடிச்சதுனாலே மகான் சொல்றோம் ரொம்ப பயங்கரமா சுட்டு போல்றது சுட்டு போல்றது ஒரு ஒரு லாங்குவேஜ் சுட்டு ஒரே உருவமா இருக்குது உருகம் உருக்குது அது உள்ள வெளிய உடம்பு உருக்கம் இருக்கு மனசுல இருக்கிற தாபத்துக்கு பேரு மனஸ்தாபீரத்தில் தாபம் வருது மனசில் இருக்கிற என்ன மனசுல சரியா புரிஞ்சு மிஸ் அண்டர்ஸ்டிங் வருது உடம்புனாலையும் வரும் இன்னொருத்தராலையும் வரும் நாமளாவே உட்கார்ந்து கவலைப்படும் ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோ கவலைப்படும் யாரும் ஆசைப்பட மாட்டாங்க நாமளாக அதாவது கவலைப்படுறதுக்கு எப்படி கவலைப்படலாம்னு பிளான் பண்ணி கவலைப்படுற மாதிரி தெரியுது சார் அதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் சாய்ஸில் எல்லாம் நினைச்சு நாமளா கவலைப்பட்டு முடியுமா என்ன வயசாகிட்டே போகுது வயசாகிட்டே போகுது வயசாகிட்டே போகிறது வந்து அது இயற்கையினுடைய திட்டம் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஐயோ இப்படி வயசாகுது என்ன பண்ணுறதுன்னா அது நம்மளா நினச்சி கவலைப்படுறதுன்னு அர்த்தம் நியாயம் தானே நியாயமா நாமளா யோசிச்சு கவலைப்படுறோம் உடம்பு இப்படி இருக்கு உடம்பு அப்படி இருக்கிறதா அதனுடைய தர்மம் அதுக்காக கவலைப்படுறது என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் கடவுளே ஒரு அனாயாசேன மரணம் எனக்கு நான் வேற ஒன்னும் கேட்கல கடவுளே நாலு பேர் நான் படுத்துக்கிடுத்து விழுந்து அவங்க வந்து எனக்கு செய்யற போது முடங்கிக்கிட்டே செய்யற போது அந்த கஷ்டத்தை வேற நான் தாங்கக்கூடிய நிலைமை கொடுத்துடாத பகவானே அனாயாசேன மரணம் விநாதை கிருபயா சம்பவ தொய் பக்தி மச்சலா பகவானே நான் உங்ககிட்ட வேறொன்னும் கேட்கல பகவானே ஒண்ணுமே ஞானம் கூட கேட்கல அப்படியே அது என்ன நம்ம வெயிலா இருக்கு நமக்கு முடிஞ்சிட்டு செய்யணுங்கிறது அவன் தலை விதி அவன் தலை விதின்னா பண்ணட்டும் செய்யணும்னா அவங்க தலை பண்ணிட்டு போகட்டும் அவங்க முணங்குறத பத்தி நாம வந்து கவலைப்படுவோம் நம்ம வினப்பேர நம்ம அனுபவிச்சுட்டு போயிடுவோம் நிறைய பேர் வந்து சுவாமிஜி வேற ஒண்ணும் வேண்டாம் இதுக்கு மாத்திரம் பிளஸ் பண்ணுவோம் சுவாமிஜி அப்படி ஏதாவது கிடைக்காம படுக்காம கிடக்காம அப்படியே டப்பு போயிடணும் போயிடணும் பொசுக்குனு போயிடணும் நம்ம விலைகள்லாம் அவ்வளவு சௌரியமா மாத்திக்கிற மாதிரியா இருக்கு போனா சரி இல்ல படுத்துதான் கிடக்கணும் சுவாமிஜி ஒரு வருஷம் வேணா படுக்க தயார பத்து பதினஞ்சு வருஷம் சில பேர் அப்படியே கிடக்காங்களே அது எப்படி இருந்தாலும் சரி எப்படி படுத்தாலும் சரி என்னான சரி நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நான் அழுதுகின்றே செய்யணும்னு அவங்க தலைம கூட செய்யாம போயிட்டாங்கன்னாலும் கூட கவலை செஞ்சாலும் சரி முதல் நாள் வரும்போது சாப்பிடும்பாங்க அடுத்த நாள் போது பிடிம்பாங்க அதுக்கு அடுத்த நாள் போது வச்சுட்டு எடுத்துங்க போயிடுவாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து ஏன் நடக்க முடியாதோ கொஞ்சம் மெதுவாக வர்றது நீங்களா நினைச்சு நிதித்தியாசனம் நாளைக்கு வந்ததுன்னு ரிஷிகேசத்துல சுவாமி சொன்னார் அவர் சொன்னார் கவிதை உட்கார்ந்து அன்றே அவர் சொன்னார் இன்றே அதை நான் நினைக்கின்றேன் வசனத்தை எல்லாம் படிக்கிறான் கவிதை அதனால நாகம் கதாச்சன அகங்காரம் ஒருபோதும் நான் இல்லை அதனால இந்த விவகார அகங்காரம் அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அது இருந்துட்டு போட்டோம் அது எனக்கு இப்போ ஒன்றும் எனக்கு ஒன்றும் பேர்டன் இல்லை அது இருந்தாலும் சரி போனாலும் சரி அவஸ்தப்பட்டாலும் சரி என்னவோ ஆயிட்டு போட்டோம் வியாதி வந்தாலும் சரி வியாதி இல்லை இந்த உடலுக்குன்னு என்ன வினைப்பேன்களை அனுபவிக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு போட்டோம் இது நன்றாக வாழ்ந்ததும் ஒரு தோற்றம்தான் அவஸ்தப்படுறதும் ஒரு தோற்றம் ரெண்டும் கட்டாமல் இருந்ததும் தோற்றம்தான் ஆகினால எண்ணத்துக்கு அனாவசியமாக கவலைப்படணும் தேவை இல்லாம கவலையை இழுத்து போட்டுன்னு கவலைப்படுறான் மனஸ்தாபா எனக்கு இதெல்லாம் சொன்னேன்னு கேட்டா பரிதாபி பரிதாப சுத்தி சுத்தி கவலைப்படுறான் பரிதாபம் அந்த என்னன்னா தபதி அதாவது விடாம திங் பண்ணி திங் பண்ணி கவலைப்படுறான் என்ன பண்ணுவேன் எழுதோ என் கவலை ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே என் கவலை என்ன அர்த்தம் உபப்ளவாத் என்ன சொல்றாரு நான் அகங்காரம் இல்லை ஏற்காமம் இருக்கு அகங்காரத்துக்கு பரிச்சேதம் இருக்கு அகங்காரத்துக்கு பரிதாபம் இருக்கு அது பரிணாமம் பரிச்சேதம் பரிதாபம் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கு அதோடு அது சம்பந்தப்பட்டிருக்கு தான் அது எனக்கு இல்லை அகங்காரம் அகங்காரம் அந்த அகங்காரம் என்ன ஒரு உண்மையாட்ட இருக்கு <laughs> <laughs> <laughs> நிஜ வைரத்துக்கும் போலி வைரத்துக்கும் பார்த்தீங்கன்னா போலி வைரம் நிஜ விட டால் அடிக்கும் இந்த வைரம் வாங்கினவங்களுக்கு அந்த அனுமம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எங்க சாமியார்கெல்லாம் பார்த்துட்டு பாருங்களுக்கு நினச்சலாதிங்க எங்கயோ கோவில்ல சாமிக்கு போட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அவ்வளவுதான் அதனால நிஜ போலி வைரத்துக்கும் போலி வைரம் நிஜ விட டால் அடிக்கும் அது உண்மையான பரம்பொருள் சொரூபமா இருக்கிற நாம போலியான அகங்காரமா நினைத்துக் கொண்டு ஏனப்பா இவ்வளோ துன்படம் அதனால என்னென்ன அகம் அகம் திரிமோ அகம் பிரம்ம அஸ்மி மேலும் ஓ பூர்ணமூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாரி